நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக கந்தரவகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பூமி அதிர்ச்சி பற்றிய அறிவியல் படிப்புக்கு சிஸ்மாலஜி என்று பெயர் இரண்டு உலகின் முதல் முறையாக கைதிகளுக்காக கைதிகளை கொண்டு கட்டப்பட்ட சிறை அந்தமானில் உள்ள செலுலார் சிறையாகும் மூன்று தாய்பான் நாட்டின் பழைய பெயர் பார்மோசா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று யானைக்கால் நோய் எதனால் ஏற்படுகிறது இரண்டு இந்திய திட்டக்குழு திட்ட கமிஷனின் முதல் தலைவர் யார் மூன்று உயிரினங்களின் தோற்றம் என்ற நூலை எழுதியவர் யார் மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்